அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து சிமானுவேல் இந்த நான் சிந்தனையின் தலைப்பு அங்கீகாரம் அமெரிக்க விடுதலைக்காக பாடுபட்ட வாஷிங்டனை பற்றிய ஒரு சம்பவம் உண்டு பெரும் புயலால் வீழ்த்தப்பட்ட மரத்தை சாலையின் குறுக்க இருந்து அகற்ற சில இராணுவ வீரர்கள் முயன்று கொண்டிருந்தார்கள் இன்னும் ஒரு ஆள் இருந்தால் தூக்கிவிடலாம் என்ற நிலையில் அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கே குதிரையில் வந்து கொண்டிருந்த ஒரு வீரர் குதிரையிலிருந்து குதித்து இறங்கி தோல் கொடுத்தார் மரம் அகற்றப்பட்டது பின் அந்த வீரர் குதிரை மீது அமர்ந்து விரைந்து சென்றுவிட்டார் மறுநாள் அந்த வீரர்கள் மரம் தூக்குவதில் தோல் கொடுத்த குதிரை வீரர் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் என்று அறி ஆனந்தத்தில் மூழ்கினார்கள் தொழிலாளர்களுக்கு தோல் கொடுக்கிற தலைவராக ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்ததால்தான் இன்றும் அவரை மக்கள் போற்றுகிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் எப்போது நம்முடைய பணியை நாம் மகிழ்ச்சிக்காக செய்கிறோமோ அப்போது அங்கீகாரங்கள் அவசியமல்ல நம்மிடமிருந்து கிடைக்கிற அங்கீகாரம் அடுத்தவர்களுடைய ஒப்புதலை காட்டிலும் முதன்மையானது மேன்மையானது உண்மையான பங்களிப்புகள் பரிசுகளின் பதக்கங்களின் காலத்தால் அங்கீகரிக்கப்படுகின்றன சிந்திப்போம் நம்முடைய செயல்களை திறம்பட சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவோம் நன்றி